வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூத்தி பன்னிரண்டாவது செய்தி சேவை ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி மாதம் இருபத்தி ஒராம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் மீடியாக்களுக்கு சுதந்திரம் மருத்துவ உரிமை உள்ளிட்ட பல அதிரடியான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜாதி மதங்களால் அரசியல் கட்சிகள் மக்களை பிளவுப்படுத்தியிருக்கின்றன ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை எனவும் தமிழர் என்ற உணர்வுடன் அனைவரையும் அது இணைக்கும் எனவும் சீமான் தெரிவித்துள்ளார் சீமான் பேச்சை கேட்பதற்கென்றே ஒரு கூட்டம் திரண்டு பிரச்சாரத்திற்கு வந்து கொண்டிருப்பதால் நாம் தமிழர் கட்சி கிடுக மக்கள் பறவையை திசை திருப்பி வருகிறது திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடந்த வருமானவரித்துறை சோதனை குறித்து அறிக்கை தற்போது தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது வேலூர் சோதனையில் பணம் சிக்கிய நிலையில் ஊழல் பற்றி திமுக பேசலாமா என்று தமிழிசை தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சியில் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி அறுமுகம் அவரது மகன் ராஜா உள்ளிட்ட பதினாறு பேர் மீதான நில மோசடி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்து விவரங்களை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் சமர்ப்பிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறைக்கு அவகா வழங்கியுள்ளது ஒரு காலத்தில் நக்சல்களின் புகலிடமாக விளங்கிய பெரம்பலூர் பகுதி கடந்த சில ஆண்டுகளாக அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு கள்ள துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக சிலர் கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலம் பெரம்பலூரில் மீண்டும் துப்பாக்கி கலாச்சாரம் தலை என அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிறு விவசாயிகள் தங்களின் தேவைக்காக கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வைத்திருந்த ஒரு கிராம் முதல் ஐந்து பவுன் வரையிலான அடமானக் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என திருப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் உலகம் முழுவதும் பிராங் ஷோ எனப்படும் வீடியோக்கள் எடுத்து ஒளிபரப்புவது இப்போது வைரலாகி வருகிறது இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாமல் எடுக்கப்படும் சில வீடியோக்களால் பொதுமக்கள் அதிர்ச்சியும் மனநிலை மாற்றமும் ஏற்படுகிறது என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனால் பிராங் ஷோக்களை எடுக்கவும் அதை ஒளிபரப்பவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ஆட்சியில் இருந்தபோது நல்லது செய்யாத திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என ஒ பன்னீர்செல்வம் கோவையில் வலியுறுத்தினார் யுகாதீம் மற்றும் தமிழ் வருட பிறப்பு பண்டிகைகள் நெருங்கும் சமயத்தில் பல்வேறு விரைவு ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் ஊபியில் யானை சிற்பங்கள் அமைக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு பட்டேல் சிலை பற்றி கேள்வி இல்லாதது ஏன் உச்சநீதிமன்றத்தில் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி வாதம் அருணாச்சல பிரதேச முதல்வர் வாகன அணிவகுப்பில் ஒன்று கோடி பணம் பறிமுதல் வழக்கு பதிவு செய்ய காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க்கையை மையமாக வைத்து பி நரேந்திர மோடி என்ற பெயரில் புதிய படம் தயாராகியுள்ளது இதில் மோடியின் கதாபாத்திரத்தில் நடிகர் விவேக் ஒபராய் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் வரும் ஐந்தாம் தேதி வெளியாகிறது பாராளுமன்ற தேர்தல் வரும் பதினோராம் தேதி தொடங்கி 7 கட்டங்களாக நடைபெறுகிறது இதையடுத்து பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முக்கிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்திய நிதியாண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் தொடங்கியதை முன்னிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நிதி ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கலின்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருமான வரி குறித்து வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் அமலுக்கு வந்துள்ளது அதில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு உள்ளிட்ட புதிய சலுகைகள் அமலாகி உள்ளன உலக செய்திகள் தேவையான குடிநீர் கிடைக்காமல் உலகளவில் 200 கோடி பேர் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார அமைப்பும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியமான யுனிசெஃபும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது சர்வதேச நிதி நடவடிக்கை கண்காணிப்பு அமைப்பின் பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் தடை செய்யப்பட்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் சேர்க்கப்பட உள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹ்மூத் குரைஷி வருத்தம் தெரிவித்துள்ளார் ஒசாமா பின் லேடனுக்கு உதவி புரிந்த உளவுத்துறை முன்னாள் இயக்குநர் பாகிஸ்தான் மந்திரியாக பதவியேற்பு செய்யவுள்ளார் ஈரானில் கடந்த பத்து நாட்களாக பெய்துவரும் தொடர் மழையால் இதுவரை நாற்பத்தி பேர் வரை பலியாகியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தென்கிழக்கு ஆசிய நாடான ப்ரூனேயில் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஒரின சேர்க்கையாளர்களை கல்லால் அடித்து மரண தண்டனைக்குட்படுத்தும் கடுமையான இஸ்லாமிய சட்டத்தை புரூனே இன்று முதல் அறிமுகப்படுத்துகிறது வணிக செய்திகள் ஹட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனம் புதிதாக ஹட்ஸன் பசுவின் பாலை அறிமுகம் செய்துள்ளது சர்வதேச அளவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக வர்த்தக வளர்ச்சி ரெண்டாயிரத்தி ஆண்டில் கணிசமாக குறையும் என்று உலக வர்த்தக அமைப்பு கணித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நிதியாண்டில் மத்திய நிதி அமைச்சகம் ஜி கவுன்சில் என பலரும் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அவற்றில் பல சட்டங்கள் மற்றும் விதிகள் இந்த ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமலுக்கு வந்திருக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் தொடரில் நேற்று இரவு மும்பையில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் மோதின உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் மே மாதம் முப்பதாம் தேதி தொடங்குகிறது இதில் பங்கேற்கவுள்ள பத்து அணிகளும் தங்களை தயார்படுத்தி வருகின்றன நியூசிலாந்து அணி முதல் தங்களது வீரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது மலேசியா ஒபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் முன்னணி வீரனான ஸ்ரீகாந்த் கிதாம்பி இந்தோனேஷியாவை சேர்ந்த மௌலானா முஸ்தபாவை எதிர்த்து விளையாடினார் இதில் ஸ்ரீகாந்த் கிதாம்பி இருபத்தி 18 பதினெட்டு இருபத்தி என நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார் சிறப்பாக விளையாடுவரும் அணிக்கு எதிராக விளையாடுவது சவால்தான் என்று CSK உடனான போட்டி குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சியாளர்களில் ஒருவரான ஜெயவர்தனை தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் புரோ கபடி வரிசையில் அடுத்து இணைய போகும் கோகோ விளையாட்டு இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டான கோகோ ஐ பி எல் போன்று இந்திய கோகோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இந்த தொடருக்கு அல்டிமேட் கோகோ என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் செய்திச் வே முடிவடைகிறது நன்றி வணக்கம்